ம் திமூி சுேந்திரம்ைபாயம் சூத்திருத்த முனிந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கச்சா நமாதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாாா் லமே மேவியம் மேவே நமோ விதிய சம்பிரதாய வம்ச ஷிபியோ மோ நமோ குரு ओम ओम ோப்பளவரனாஹமஸ்மி சகன்கு சீரியவாஹை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவகை ிாஷா கட்டோபாவது அம் மூன்றாவது வல்லீ மொதல் மந்திர ஊர்மூலோஷோஸ் சனா துக்கம் திர தமியோக் சே ததுநாத் கஷன ஏதா ஓம் நமோ வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய பிரம்ம யமதர்மராஜா திரும்ப திரும்ப பிரம்மஜானத்தையும் பிரம்மஜான சாதனங்களையும் பிரம்மஜானத்தினுடைய பிரயோஜனங்களையும் உபதேசம் பண்ணுகிறார் இந்த முதல் மந்திரம் இந்த வள்ளியில் நம்ம பார்த்தோம் இந்த படைப்பு பிரம்மத்தை காரணமாக கொண்டிருக்கிறது பிரம்மத்தை மூலமாக கொண்டிருக்கிறது பிரம்மம் மூலம் உயர்ந்தது இந்த படைப்பு தாழ்ந்தது வேற்றுமை நிறைந்த இப்படைப்பு துன்பத்தையே அதிகமாக தருகிறது அதிகம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம் துன்பம் துன்பமெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது அதிகமாக தரக்கூடியது ஆக இந்த சம்சாரமாக இருக்கிறது நிறைவை தராத இந்த வேற்றுமை நிறைந்த உலக வாழ்க்கை நிறைவான ஒற்றுமையான மெய்ப்பொருளை மூலமாக கொண்டிருக்கிறது கீதையினு அப்படி சொல்லப்படுகிறது யகா தம் வேத ச வேத கிருஷ்ணர் ஊர்தமூலம் அவாட்சாக்கம் அஸ்வக்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சவேதவித் யஹா தம் வேத சஹா வேதவித் எவன் அதனை அறிகிறானோ அவன் வேதத்தின் உள்ளார்ந்த பொருளை உணர்ந்தவன் எதனை அறிகிறானோ இந்த படைப்பை படைத்தவனோடு இணைத்து எவன் அறிகிறானோ அவன் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் படைத்தவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து தெளிந்தவன் அவன் வேதத்தின் உட்பொருளை உணர்ந்தவன் இன்பத் துன்பங்களை கடந்தவன் துன்பமே இல்லாத இன்பத்திலே நிலைத்து நிற்பவன் என்பதெல்லாம் அதற்கு பொருள் அந்த ஒரு ஸ்லோகத்திலே எல்லாம் அடங்கி போகிறது ஊர்தமூர் எஸ்தம் வேத சவேத யஹா தம் வேத எவன் அதனை அறிகிறானோ அவன் வேதத்தை அறிந்தவன் அதேதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குரம் தத் பிரம்ம ததேவாதம் உச்சதே தஸ்மின் லோகாஸ்ருதா சர்வே தது நாத்தேதி கஷ்ட நம்ம கவனம் எல்லாம் போக்கஸ் எல்லாம் எப்போவுமே அத்வைத்த பிரம்மன்ல தான் இருக்கணும் இந்த துவைத மித்யா விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏதோ பேரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்மமாக விவகாரம் பண்ணி கொண்டிருக்கணுமே தவிர இந்த துவைத விவகாரங்களுக்கு விற்த்திகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எதோடையும் நம்மளை இணைச்சிக்கக்கூடாது தூங்காமல் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும் காரியம் பண்ணணும் ஆனால் காரியம் பண்ணுறோங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது முழிச்சுன் இருக்கணும் ஆனால் முழிச்சுன் இருக்கோம்னு நினைக்கப்படாது எப்படி பிழ்ச்சின்னு இருக்கணும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் எல்லா காரியம் பண்ணணும் தர்மமாக இருக்கணும் ஈஸ்வர பக்தியோடு இருக்கணும் நல்ல குணங்களை பழகணும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலை இதெல்லாம் வித்யா மாயா விவகாரம் உலக வாழ்க்கைக்கு வித்தியா மாயா விவகாரம் நல்லது அவித்தியாமாயா விவகாரம் எல்லாேருக்கும் துக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடியது வித்தியா மாயா விவகாரம் இப்போ நம்ம பண்ணுற விவகாரம் இல்லை ஆசிரமத்தினுடைய ரொட்டீன் எல்லாம் வித்தியா மாயா விவகாரம் காலையிலேருந்து நம்ம ரொட்டீன் உங்களுக்கு என்ன சமைக்க சொல்கிறோமா சாப்பிட இது பண்ண சொல்கிறோம் சாப்பிடுங்கோங்கிறோம் தங்குங்கோங்கிறோம் படியுங்கோங்கிறோம் பூஜைக்கு வாங்கோங்கிறோம் எல்லாத்தையும் பண்ணுங்க யோகா பண்ணுங்கோ பூஜைக்கு வாங்கோ யோகா பண்ணுங்கோ அப்புறம் வகுப்புக்கு வாங்கோ படியுங்கோ படித்ததை நினச்சி பாருங்கோ லைப்ரரிக்கு போங்கோ படியுங்கோ வேறு என்ன வேலை சேவைன்னு போட்டிருக்கே தவிர என்ன சேவை பண்ண சொல்கிறதுனே எங்களுக்கே தெரியல என்னால் என்ன பண்ணுறது இப்படியோ அப்படியே காரியம் நடந்துட்டு அதை ஒழுங்காக சந்தோஷமாக பண்ணிட்டுருக்கணும் அதே சமயம் இந்த விவகாரத்தையும் நாம் பண்ணலேங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் அது உண்மையில்லை சாஸ்திரப்படி வேதாந்த சாஸ்திரப்படி அத்வைத சித்தாந்த சாஸ்திரப்படி நம்ம விவகாரம் எல்லாம் கனவு மித்யா அப்படி தெரிஞ்சுண்டு மிச்சையில் தர்மமித்யா அதர்மமித்யா தர்மமித்யா அதை பண்ணிட்டு அழகா ஆனந்தமாக ரிலேட்டிவாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்சல்யூட் சந்தோஷத்தை புரிஞ்சுண்டு ரிலேட்டிவாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதையும் பண்ணணும் இந்த உலகத்தில் விவகாரத்தில் எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கோ அதையும் கடைபிடிக்கணும் ஆனால் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி அதுக்கு கிடையாது ஆகையினாலும் உண்மையான தத்துவம் எதுவோ அது எப்போது நித்திய ஆனந்தமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கிண்டு அனித்திய ஆனந்தத்தில் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அதே சமயம் அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டோம் இதுதான் ஞானம் விவகாரம் இதுதான் ஞான விவகாரம் ஞானத்தோட விவகாரம் உண்டு அது மனதுக்குள்ளே அந்த ஞானம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரியம் பண்ணாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்த்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே இந்த கரகாட்டம் ஆடுறவன் என்னெல்லாம் ஆட்டம் ஆடினாலும் அந்த கரகம் எப்படி கீழே விழாதோ விழக்கூடாதோ விழாது மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் தலையில் குடத்தை எல்லாம் எடுத்து வச்சுன்னு வருவாங்க இப்போ பக்கெட் தூக்கிறதுக்கு ரெண்டாளை கூப்பிட்றாங்க அதனால் இந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து தலையில் குடத்தை வச்சுக்கிட்டு இப்படி வேறு குடத்தை வச்சிக்கிட்டுலாம் வருவாங்க ஆற்றங்கடையிலேருந்து வருவாங்க இதுக்கடையில் கதை வேறு பேஷண்ட்டு வருவாங்க ஊர் கதை அது கதை மாமியார் கதை நாத்தனார் கதை அந்த கதையெல்லாம் பேஷண்ட்டு வேறு வருவாங்க இத்தனைக்கும் இடையில் அப்படியே ஜான நிஷ்ட தான் கீழே விழாது அது கிலோமீட்டரில் வேறு நடப்பாங்க தலையில் வேறு சும்மாடு கட்டி அந்த தலையில் வேறு குடம் இருக்கும் குடமும் குடஞ்சது இருபது லிட்டராவது பிடிக்கும் சும்மா குட்டி கூடமா என்ன சொம்பு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுவே ரெண்டு கையில் வேறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த புத்திஸ்டு மாங்குக்கெல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது இப்போல்லாம் எந்த மடத்துலையும் மாங்குக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாங்கு இருக்க மாட்டார் அது மாங்காகிறதுக்கு புத்திஸ்ட்லேனா அவர் ட்ரைனிங் கொடுப்பான் இப்படியெல்லாம் வந்து ஒரு டின்னை வச்சு அது வச்சு தண்ணியை தூக்கிட்டு வாரினா சும்மாவாக அதுக்கு வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே ஊற்று தண்ணி என்னான் தக்ஷாமூர்த்திக்கு முன்னாடி இருக்கிற செடிக்கு ஊற்றுன்னா ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொன்னால் இப்படி உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டாலே பண்ண உட்க மாட்டேங்கிறாங்க அது பண்ண இருப்பாங்களா என்ன அந்த காலத்தில் அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு மாட்டை பத்து என்ன ஒரு மாட்டை பத்து மாடாக்கி பத்து மாடை நூறு மாடாக்கி நூறு மாடை ஆயிரம் மாடு ஆக்கினப்புறமும் பாடம் செலுத்தித்தரமாட்டேங்கிறார் அஜியர் உபநேஷத்தில் அப்படிலாம் கதை இருக்குது ஆனால் வித்யா அவ்வளோ சுலபமாக கிடைத்தாலும் வித்யக்கு நம்ம கொடுக்குற முயற்சி இதை கொடுத்தா தான் அந்த வித்தியை வேலை செய்யும் இல்லாட்டி வித்ய நிற்கும் அது வாட்டுக்கு கலக்கப்படாத காஃபியில் கலக்காத சர்க்கரை மாதிரி சர்க்கரை இருக்கும் ஆனால் கஷ்டப்படிக்கணும்னா ஏன்னா சக்கரை கலங்கலை அது மாதிரி வித்யா எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துருக்கு வேலை செய்யணுமே வித்ய ஒன்லி இன்ஃபர்மேஷன் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி அதனால் தஸ்மின் லோக்கா சுதாஸ்ரம் அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை அதனால் வந்து உன்னையும் ரொம்ப உயர்வாக நினச்சிக்காதே தாழ்வாக நினைக்காதே பிறரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேண்டாம் வாழ்க்கையை எதிர் யாதிருச்சிக்கோ பவேத் அதனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு எதையும் எதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய வத்துக்கு மாற்றம் முக்கியத்துவ கொடுத்து ஆம்தன்யத்துக்கு மாற்றம் முக்கியத்து கொடுத்து ஆமசம் மனிச்சி அப்படி பசியன் ஷுணுவன் ஸ்புஷன் ஜிகிரன் அஸ்னன் சொன்ஸ் சொசன் பிரலபன் விசன் கிருணன் உன்மிஷன் நமஷன்னு எண்ணார ஜானேந்திரிவாரம் கர்மேந்திரிவாரம் பண்ணிநாளு நச்சித் கரமி ஒரு காரியம் நாம் பண்றதே கிடையாது இதைத்தான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றார் நீ என்ன வேலை வேலை பண்ணிக்கோ ஆனால் கர்த்தத்வத்தியை விட்டுடும் நான் பண்றேங்கிற எண்ணத்தையே விட்டுடும் நாகம் கர்த்தா நாகம் போக்தா அதை திரும்ப திரும்ப சொல்றார் இந்த மந்திரம் அதை சொல்லுகிறது அதை புரிஞ்சுக்கோ அந்த வஸ்து பிரம்மன் தான் சத்தியம் பிரம்மைவ சத்தியம் அதில் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஊர்த மூலம் அப்படின்னு ஓர்துவம் மூலம் சம்சாரவக்ஷத்துக்கு மூலம் பிரம்மன் ஆனால் இந்த படைப்புக்கு உபாதான காரணம் இறைவன் இந்த காரணத்தை மூணாக பிரிக்கிறோம் காரணம்னா இப்போ இது வந்து தானாக இந்த படைப்பு வந்து ஆக்சிடெண்ட்டாக தானாக வந்து என்ன அதுக்கு பேர் ஸ்வாவவாதம்னு பேர் தானாக வந்து விடுத்தன தானாக வருது இப்போ சயின்ஸே ஒத்துக்கலை தானாக வந்திருக்குங்கிறத தானாக வர முடியாது அங்கே ஆர்டர் இருக்குது இந்த ஆர்டரை இயக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ரின்ஸிபல் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆக இந்த ஜகத்து ஜகத்து இயங்கிறதுக்கு ஜகம் சிருஷ் உலகம் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டது காப்பாற்றப்படுகிறது எந்த பொருளும் உற்பத்தியாகிறது உற்பத்தியான பொருள் பாதுகாக்கப்படுகிறது சில நாள் கழித்து அழிந்து போகிறது இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரா லயகா ஓயாததான் நடந்துட்டு இருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஆக்கி அழித்து துடைக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதுக்கு ஒரு அழகா சொன்னார் அந்த சிவாச்சாரியர் வியாழக்கிழம சொன்னாங்க பசங்க ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய சிருஷ்டி மூர்த்திகள் அஞ்சு சிவபெருமானுடைய ஸ்திதி மூர்த்திகள் அஞ்சு சிவபெருமானுடைய சம்ஹார மூர்த்திகள் அஞ்சு சிவபெருமானுடைய திரோதான மூர்த்திகள் அஞ்சு சிவபெருமானுடைய சம்ஹார மூர்த்திகள் அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மூர்த்தி ரூபம் சிவனுடைய ரூபங்கள் அது அழகாக ஸ்லோகமாக சொன்னான் அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது அவர் சொல்கிற போது நமக்கு ஆனந்தமாக இருந்தது இது அத்தனையும் வந்து எல்லோரும் கேவ்ஸில் அப்படியே வடித்து வச்சுருக்காங்க இந்த இருபத்தஞ்சு மூர்த்திகளையும் பிரம்மாண்டமாக எல்லோரும் கேவல் இந்த கைலாச குகைன்னு ஒன்று இருக்குது பார்க்கணும் அத்தனையும் மண்ணு மூடி இருந்ததை தோண்டி எடுத்துருக்கான் அவ்வளோ அற்புதமான குகைகள் எல்லோரால இருக்குது எதுக்கு சொல்கிறோம் இந்த இந்த சிருஷ்டி சிருஷ்டிக்கு காரணம் என்ன நமக்கு எப்பவுமே ஒரு இது காரணம் கேட்டுகிட்டே இருக்கும் இந்த கிளிப்பாக இருக்கட்டும் இந்த கிளிப்பு இருக்குது இந்த கிளிப்பு வந்து இவ்வளோ இப்படி பிளான் பண்ணியிருக்காரு ரெண்டு கிளிப்பு இருக்குது இந்த ஒரு கிளிப்பு இங்கே ஒரு கிளிப்பு இருக்குது இந்த கிளிப்பு வந்து இப்படி பண்ணணும் இது மாதிரி ஸ்ப்ரிங்கை போட்டு இதெல்லாம் பண்ணணும் இதுக்கு வந்து இது ஒரு கச்சா பொருள் இருக்குது இதை ஏதோ ஒரு மெட்டீரியல் அதை கொண்டு வந்துருக்கார் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் ஆர்டர் பண்ணியிருக்கார் இதை நாம் யூஸ் பண்ணுறோம் கொஞ்ச நாள் கழித்து இப்படி இப்படி அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும் போயிடும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் என்ன இல்லாமல் என்ன ரூபமெல்லாம் ஆகுமோ மக்கி போகுமோ என்னாகுமோ தெரியாது ஆக இந்த ஒரு பொருளை உருவாக்கணும்னா இதுக்கு காரணத்தை நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது இது உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறோம் எப்போவுமே எந்த ஒரு பொருளுக்கும் உபாதான காரணம் உபாதான காரணம்னா கச்சா பொருள் தமிழில் அதுக்கு பேர் கச்சா பொருள் முதற் காரணம் மூலப்பொருள் இப்படிலாம் பேர் இங்கிலீஷில் அதுக்கு பேர் மெட்டீரியல் காசு அதை வந்து இதை இதை உருவாக்குறதுக்கு இப்படி திட்டம் போட்டு இப்படி வடித்து இதெல்லாம் பண்ணி எதோ ஒரு அச்சில் போட்டானோ எப்படி பண்ணாலோ தெரியாது இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை வந்து ஒருத்தர் ஒரு புத்திசாலி ஒரு மூளை உள்ள இந்த பிளாஸ்டிக் இதை இது பண்ணி அதை உருக்கி அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ரூபம் கொடுத்து அதுக்கு மேலே இப்படி ஒரு இது வச்சு இதை எதாவது மாட்டுறதுக்கு சௌரியம் பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு இதெல்லாம் ஆ ஆர்டராக அது யூஸ் பண்ணுறதுக்கு சௌரி அப்போது இதில் வந்து ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று முதற் காரணம் கச்சா பொருள் ரெண்டாவது காரணம் அறிவு காரணம் இன்டெலிஜென்ட் காசு ஆனால் இந்த கிளிப்பை பண்ணினவரை நம்ம பார்க்கலை கிளிப்பை தான் பார்க்குறோம் இந்த கிளிப்பை யார் பண்ணால் நமக்கு தெரியாது ஆனால் அவர் பண்ணியிருக்கான் பண்ணணும் ஒன்று பார்க்காதனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஆகையினால இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது நம்ம அனுமானம் பண்ணுறோம் ஏன்னா ஒரு பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே வேலை பண்ணுறார் அவர் மரங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கார் பார்க்குறோம் ஒரு ஒரு கட்டடம் கட்டுறாங்க செங்கலை வச்சு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் உருவாக்குறாங்க அப்போ அந்த கா அங்கே அறிவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பாங்கிறோம் அப்போ அறிவு காரணம் இருக்குது சாதாரணமாக கச்சா பொருளும் வே கச்சா பொருள் வேறு அறிவு காரணம் வேறு இன்டெலிஜென்ட் காசு வேறு மெட்டீரியல் காசு வேறு உலகத்தில் படைப்பில் எதை பார்த்தாலும் சரி அதில் வந்து கச்சா பொருளும் அறிவு காரணமும் இருக்கிறது அறிவு காரணம் அப்புறம் முதற்ாரணம் அல்லது கச்சா பொருள் எல்லாம் இருக்கு சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் உபாதான காரணம் சொல்றேன் அறிவு காரணத்துக்கு பேர் நிமித்த காரணம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஜகத்துக்கு இந்த படைப்புக்கு மூலம் எது காரணம் எது அப்படிங்கிற கேள்வி வேதத்தில் திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது பதில் சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கும் விஞ்ஞானிகள்னால் இன்னும் மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒருத்தர் ஒரு தீரியை சொல்லி அந்த தீரியை போயின்ட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு முடிவு கண்டுபிடிக்க முடியல அது கண்டுபிடிச்சா சயின்ஸ் நின்று போயிடுன்னு வேறு சொல்லிவிட்றாங்க அதனால் அது அப்படி இருந்தால் அது எல்லாமே ஸ்டாக்னண்ட் ஆகிடுங்கிறதுக்காக அது போயிட்டு இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது பரம்பரை பரம்பரையாக பௌத்திக விஜானிகள் பூத பூத்த வஸ்துக்களை எல்லாம் விசாரம் தான் இருக்காங்க பூத வி வஸ்துக்களை பண்ணி அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அணுக்களை உடைச்சாச்சு அதுக்குள்ளே வேறு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயாச்சு என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க மூல காரணம் என்னென்னா பார்க்குறவன் மூல காரணம்னா எப்படி சொல்ல முடியும் வேதாந்தான் என்ன சொல்கிறது நீ தான் அது தத்துவமசிங்கிறது அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்கிறாங்க ஒத்துக்கலன்னா என்ன பண்ண முடியும் ஒத்துக்கலன்னா நீ திண்டாடு பண்ணின்று ஒரு நாளைக்கு நீ கன்க்ளூஷனுக்கு வராத வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் கன்க்ளூஷனை வரலன்னு சொல்லிட்டு தான் சாகணும் வேறு வழி கிடையாது முடிவில்லாமல் தான் இது பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும்னு உனக்கே ஆசை வருது மூல காரணத்தை ஏன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற என்ன காரணம் மூல காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தோன்றுவது ஆசை விருப்பம் தோன்றுவதற்கு என்ன காரணம் பதில் சொல்லணுமே விஞ்ஞானிகள் பூத எல்லாம் விசாரம் செய்து அதன் மூலம் உண்மை பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் தெரிஞ்சுப்போமேன்தான் அப்படி தான் சொல்லணும் தெரிஞ்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்க போகிறது சந்தோஷம் கிடைக்க போகிறது நீ அதை என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேன்னா இன்னும் முடிவு வரலை எனக்கு முன்னால் இருந்த விஞ்ஞானிகளாலையும் கண்டுபிடிக்க முடியல நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் எப்படியாவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவனே அதுன்னு தானே சாஸ்திரம் சொல்கிறது கண்டுபிடிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவனே அதுவாக இருந்தால் அவன் எப்படி அவனை கண்டுபிடி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணணுமே இந்த கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது அதுக்கு தான் ஸ்ரத்தேங்கிறோம் சாஸ்திரத்தில் ஏற்றுக்கோ ஆனால் அது இல்லை இல்லை எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை ரிஷிகள் வாக்கியத்தில் எங்களுக்கு நம்பிக்கைகள் கிடையாது சயின்டிஸ்ட் வாக்கியங்கள் தான் எங்கள் பௌத்திக விஜானிகள் நீ வந்து உன்னோடைய பர்செப்ஷன் இன்ஃப்ளென்ஸை வச்சுட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ யோகிக் பவர்ஸ்லாம் இப்போ ஒத்துக்கிறாங்க யோக சக்தியினால் வரக்கூடிய மகிமைகளை இப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒர்க் பண்ணுறது ஹார்ட்டை நிறுத்தி ஒரு யோகி ஹார்ட்டை நிறுத்தி மெடிக்கல் சயின்ஸுக்கே சவாலாக தான் இருக்குது என்ன காரணம் அது சரி வருவோம் நம்ம சாஸ்திரங்களில் அதுக்கு ஒரு கிரமம் இருக்குது அது ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க முடிவு சொல்லிவிடுறாங்க பிரம்மந்தான் ஈஸ்வரன் தான் இதுதான் ஜகத் காரணம் அது மாயா சகித பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க நாங்கள் அதை அதை பிரமாணமாக எடுத்துக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் யார் பிரமாணமாக ஒத்துக்கிறானோ அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது சாஸ்திரத்தில் முதல்லையே விசாரமே என்னென்னா விஷய சித்தி பிரயோஜன சித்தி அப்படி இருந்தால் தான் அதிகாரி ஒழுங்காக முடியும் விஷய சித்தி சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு விஷய சித்தி பண்ணணும் அதுக்கு பிரயோஜனம் சொல்லலைன்னா விஷயத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை இப்படி ஒரு பிரம்மன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பிரம்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிண்டா இந்த பிரயோஜனம் இருக்குது ஆ மோக்ஷங்கிற பிரயோஜனம் ஆனந்தங்கிற பிரயோஜனம் பிரம்மானந்தம்ங்கிற பிரயோஜனம் இருக்குது ஆ பிரயோஜன சித்தி விஷய சித்தி எல்லாரும் பிரயோஜனத்துக்காக தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் பிரயோஜனம் இல்லைன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்போ அந்த பிரயோஜனத்தில் இச்சை இருக்கிறவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறான் ஆஹா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டால் எனக்கு வந்து பரிபூர்ணமான மனசாந்தி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டால் தானே அந்த பிரயோஜனம் தெரிஞ்சால் தானே அதில் பிரவர்த்திக்க முடியும் பிரயோஜனம் அனுதிஷ்ட நம்ம அந்த ஆ விஷய சித்தி விஷய சித்தினா விஷயத்தை சப்ஜெக்ட் மேட்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இருக்குது இல்லைங்கிறாங்க கர்மகாண்டிகள்லாம் நீ சொல்கிற பிரம்மங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறான் இருக்குங்கிறத நம்ம புரிய வைக்கிறோம் அப்புறம் இருக்குங்கிறத புரிய வைக்கிறது மாத்திரம் இல்லை சரி அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு என்ன ஆக போகிறது கடவுளை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் கடவுளை தெரிஞ்சினா அவனுக்கு இந்த பிரயோஜனமெல்லாம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீ இப்படிலாம் இருந்தால் கிடைக்கும் நீ இதை இப்படி புரிஞ்சின்றானா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஆசை இருந்தால் பிரவர்த்திச்சுக்கோ ஆசையிலேன்னா விட்டுவிடும் அதுதான் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு கேட்குறாரே கூப்பிடுறாரே நம்பிக்கை வச்சுதானே வரணும் தாய்மாரவர் அப்படி தானே சேரவாரும் ஜெகத்தீரே பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குது சாகரத்துக்குள்ளே இதை புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே வாங்கோன்னு கூப்பிடுறார் ஆனால் நம்ம அதுக்கு என்ன நிறைய பேருக்கு அது என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது புரியவே மாட்டேங்கிறது ஆக இது எதுக்கு சொல்ல வரோம்னா சாஸ்திரத்தில் காரணம் சொல்லியிருக்கு இதெல்லாம் நான் பௌத்திக சொல்கிறோம் பௌத்திக விஷயத்தை பற்றி பேசின இடையில இப்போ இங்கே நம்ம படிக்க போகிற விஷயத்துக்குள்ள சம்பந்தத்தை சொல்கிறேன் அதாவது ஜத்துக்கு காரணம் என்னங்கிறது முக்கியமான கேள்வி இந்த படைப்புக்கு மூல காரணம் என்ன இப்போ நம்ம ஒன்றுனா சொல்லிகிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் மூல காரணம் என்ன இந்த விரக்ஷங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இத்தனை பெரிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் என்ன அப்போ காரணம் என்னங்கிற போது காரண விச்சார் நம்ம லௌக்கி விஷயத்தை வச்சு தான் எக்ஸாம்பிள் இங்கிருந்தான் பார்க்குறோம் இந்த கிளிப்புக்கு கிளிப்புக்கு மூலப்பொருள் என்ன அறிவு காரணம் என்னங்கிற மாதிரி இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் என்ன ஜகத்துக்கு நிமித்த காரணம் என்ன அப்படின்னு ரெண்டு கேள்வி இருக்குது ஜகது உபாதான காரணம் ஜகந் நிமித்த காரணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ரெண்டுமே பகவான் தான் ரெண்டும் பகவான் தான் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிப்படையாக சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுருக்கணும் ரெண்டுமே பகவான் தான் அதுக்கு நல்ல பிரமாணம் தமிழ் பாட்டு இதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி அந்த பாட்டு தான் அது எல்லாமே அவர்தானே இந்த பாட்டில் சொல்லியிருக்கு வானாகி மண்ணாகினா என்னது இறைவன் தானே வானா நான் அப்போ வான் யாரு இறைவன் தானே அப்போ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது ஜோதியனே தொன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இப்படிலாம் வா பதங்களெல்லாம் சொற்களையெல்லாம் சொன்னா இப்போ இதெல்லாம் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் கடவுள்னா என்னன்னு கேட்டால் பிரம்மசூத்திரமே முதல்ல என்ன சொல்கிறது இனி கடவுளை பற்றி ஆராய்ச்சியை தொடங்க வேண்டும் அப்படின் தொடங்குறது இனி கடவுளை பற்றி அது நிறைய இருக்கிறதுல நான் எல்லாத்தையும் சொல்லலை இனி கடவுளை பற்றி ஆராய்ச்சியை தொடங்குவோம் கடவுளை பற்றி ஆராய்ச்சியை தொடங்கினால் என்ன கிடைக்கும்னா கடவுளை பற்றி ஆராய்ச்சியை தொடங்கினால் நமக்கு மன அமைதி கிடைக்கும் சரி கடவுள் என்றால் என்ன அடுத்த கேள்வி ஜென்மாத்தியசா ரெண்டாவது சூத்திரம் முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்மஜிக்யாசா ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியஸ்தா எதா அஸ்ஸ ஜென்மாதி யாரிடமிருந்து இந்த படைப்புக்கு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த அது பிரம்மம் ஜென்மாத்தியஸ்தா அது பிரம்மம் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் சொல்கிறது சரி அந்த பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் எதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரம்மம் இருக்குதுன்னு சொல்லுகிறீர்கள்னா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரம்தான் பிரமாணம் அது சாஸ்திரத்தில் இது மாத்திரமாக சொல்லியிருக்கேன் என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா இல்லை தத்துவ சமன்வையாது பிரம்மத்தை பற்றித்தான் எல்லாமே சொல்லுகிறது இப்படி இந்த முதல் நாலு சூத்திரம் பிரம்மசூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் பிரம்மம் என்பது உலகத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது அது சாஸ்திரங்களின் மூலம் அந்த அறிவானது வழங்கப்படுகிறது சாஸ்திரங்களிலே அது கோர்வையாக இந்த கருத்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் அதோட விளக்கங்கள்லாம் போகிறது ஐநூற்றம்பத்தஞ்சு சூத்திரம் போகிறது இதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி சூத்திரம் இது நாலு இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த மந்திரத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதுக்காக தான் வரப்போகிறேன் ஆ ஜத்துக்கு உபாதான் இந்த முதல் மந்திரம் இப்போ நாம் பார்த்த முதல் மந்திரம் ஜகத்துக்கு உபாதானம் இந்த படைப்புக்கு உபாதான காரணம் என்னதுன்னா பிரம்மன் ஊர்துவ மூலம் ததேவ சுக்கரம் தத் பிரம்ம ததேவாமிரியத்தே அதுக்கு அந்நியமாக இல்லை அதாவது தங்கத்திலிருந்துதான் நகைகளுக்கெல்லாம் காரணம் தங்கந்தான் தங்கத்துக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இது பாட முறை இந்த உபதேச கிரமம் இது ஞாயம் வச்சுக்கணும் புரிய வைக்கிறதுக்காக காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லி காரணத்துக்கு அன்னியமாக காரியம் இல்லைன்னு சொல்லி காரியத்தை நீக்கி காரணத்தையும் நீக்கிறது இதுதான் வேலை இந்த டீச்சிங் மெத்தடாலஜி என்னென்னா சொல்லிக் கொடுக்குற முறை என்னென்னா முதல்ல இஃபெக்டை சொல்லி அப்புறம் காசை சொல்லி காசு கன்னியமாக இஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி அப்புறம் இஃபெக்டையும் ரிமூவ் பண்ணி காசுனஸ் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டா இருக்கிறது அத்வைதம் அது புரிய வைக்கிற கிரமம் ஆஹ் இந்த இன்னொரு காரணமும் சொல்கிறேன் விவர்த்த காரணம் இப்போ தங்கம் சொன்னேனே அது விவர்த்த காரணம்னு பேர் விவர்த்த காரணம்னால் மாறாத காரணம்னு அர்த்தம் இப்போ பால் தயிராக மாறுறது பரிணாம காரணம்னு பேர் இப்போ நான் ஒரு சில இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க பிரம்மனோட லக்ஷணமெல்லாம் ஞாபகம் இருக்கணும் பிரம்மம்னா என்ன சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆக இந்த சுத்த சைத்தன்யம் இந்த சுத்த சைதன்யம் வந்து அநாதி அனந்தம் சத்தியம் பூர்ணம் சேதனம் நிர்வீகாரம் இது மாதிரி நிறைய லக்ஷணங்கள்லாம் இருக்குது சத்தியம் இத்தனை லக்ஷணங்களும் இருக்குது இதுக்கு ஆனால் இது மாறாது அப்புறம் மாயா இந்த பிரம்மன் வந்து சுத்த பிரம்மன் சொல்லுவோம் சுத்த பிரம்மன் வந்து விவர்த்த காரணம் சுத்த பிரம்மன் விவர்த்த காரணம் இந்த மாயாசக்தின்னு ஒன்று இருக்குது அது ஏற்கனவே நான் நிறைய தர வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாயாசக்தி இந்த மாயாசக்தி வந்து தானாக இயங்க முடியாது அது ஜடம் சவிகாரம் மித்யா இத்தனை தன்மை உடையது இந்த மாயாசக்தி இந்த மாயாசக்தி செயல்படணும்னா பிரம்மத்தோட அனுகிரகம் வேணும் பிரம்மமும் நேரடியாக செயல்படாது மாயையும் தானாக செயல்பட முடியாது ஆக பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாயாசக்தி படைப்பை தொடங்கிறது ஆ பிரம்மன் விவர்த்த காரணம் மாயா சகிதம் பிரம்ம மாயா சகிதம் பிரம்ம அடுத்தது ஆரம்பிக்கிறோம் இப்போ முதல்ல போட்டுக்கணும் பிரம்ம அப்புறம் ப்ளஸ் மாயா அப்புறம் மாயா சகிதம் பிரம்ம இதில் மாயையில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் ஈஸ்வரன் பேர் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது மாயா அவச்சின்ன சைத்தன்யம் ஈஸ்வரன் இவர் நிமித்த காரணம் இவர் நிமித்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ்னஸ் வந்து நிமித்த காரணம் இல்லை பியூர் கான்சியஸ்னஸ் வந்து விவர்த்த காரணம் அப்புறம் மாயையில் பிரதிபிம்பிக்கிற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஈஸ்வரன் நிமித்த Karanam, அறிவு காரணம் அப்புறம் இந்த Maya இருக்கே மாயா அம்சம் இந்த மாயா அம்சந்தான் உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் இந்த பிரம்மனை இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் விவர்த்தோபாதான Karanam, அப்புறம் Parinami Upadana Karanam, karana. karana. அப்புறம் karana. Nimitta Karanam. இது மூணும் மனசுக்குள்ளே இருந்தால்தான் இந்த சாஸ்திரம் புரியும் இல்லாட்டி புரியவே புரியாது இதுக்கு உழைக்கணும் மெனக்கடணும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலேன்னா புரியாது அவ்வளோதானே புரியாட்டி போகிறதுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மோட்சம் வேணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த கிரமம் புரியணும் எப்படி இந்த கிரமம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுடாதான் அது புரியும் ஆஹா விவர்த்த காரணம் விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணம் இத்தனையும் இந்த சிருஷ்டியில் நம்ம சொல்கிறோம் நம்ம லட்சியம் எது நம்ம லட்சியம் எது பரிணாமி உபாதான காரணத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா நிமித்த காரணத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா நம்ம வந்து விவரத்த காரணத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பக்தி பண்ணுறதுலாம் யாரை பார்த்து தெரியுமோ சரி நம்ம பக்தி பண்ணுறது யாருன்னா நம்ம வந்து கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு ஞானத்தை கொடு மோட்சத்தை கொடு அது நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் யாரை பார்த்து தெரியுமோ நிமித்த காரண ஈஸ்வரனை பார்த்து தான் அறிவு காரணமான ஈஸ்வரனை பார்த்து தான் நம்ம இந்த உடம்பு மனசெல்லாம் எதுலேருந்து உற்பத்தியானது மாயா மாயா சக்தியிலேருந்து உற்பத்தியானது இந்த உடம்பு பாஞ்ச பௌத்திகரீரம் நான் அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லலை இந்த மாயா சக்தியிலிருந்து உற்பத்தியானது தான் இந்த பாஞ்ச பௌத்திக சரீரம் இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நுண்மையான பஞ்சபூதங்களால் ஆனது தான் மனசு கிராஸ் லெவலில் இருக்கிற பஞ்சபூதங்களால் உருவானது தான் ஸ்தூல சரீரம் சட்டில் லெவலில் இருக்கிற பஞ்சபூதங்களால் உருவானது தான் சூக்ஷ்ம சரீரம் இதுலேயும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதுக்கு தான் சோல்னு பேர் ஜீவாத்மானு பேர் ஆ இந்த ஜீவாத்மா பரமாத்மா யார் இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் எனது அவத்யா பிரதிபிம்ப சைதன்யம் சொல்லுவோம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா அறியாமையில் தோன்றும் நிழல் உணர்வுதான் உயிர் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி அறியாமையில் தோன்றும் நிழல் உணர்வே ஜீவன் என்று சொல்லப்படுகிறது உயிர் என்று சொல்லப்படுகிறது ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது சோல் என்று சொல்லப்படுகிறது அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் மாயா பிரதிபிம்ப சைதன்யந்தான் எது ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சமெல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சமெல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரம் நான் வேகமாக சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஒரு பெரிய போர்டை வச்சுட்டு சார்ட்டு போட்டு எழுதி காமிச்சாதான் புரியும் இல்லாட்டி இது புரியாது ஆனால் இதெல்லாம் ஏன்னா உபனிஷத் படிக்கிற போது இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் இது தெரியாமல் உபனிஷத் படித்தா ஒன்றும் புரியாது அதனால் ஃபண்டமெண்டல் இது விஷயம் நான் சொல்கிறதுலாம் ஃபண்டமெண்டல் வேதாந்தம் படிக்கிறதுக்கான அடிப்படை அறிவு இந்த அடிப்படை அறிவு இல்லை என்றால் அத்வைத வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாது இதெல்லாம் தத்துவபோதத்திலேயே வந்து விடுகிறது பிரம்மனை சார்ந்து மாய இருக்கிறது பிரம்மத்தின் லட்சணங்கள் மாயையின் லட்சணங்கள் ஈஸ்வரனின் லட்சணங்கள் ஜீவனின் லட்சணங்கள் அதனுடைய பிரம்மன் ஆஃப் மாயாச்சோல் எல்லாத்திலையும் வரிசையாக சொல்லியான் நேச்சர் Of Creation ஆக இந்த முதல் மந்திரம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உபாதான காரணத்தை சொல்லியிருக்கு உபாதான காரணம்னால் மாயா அம்சம் பிரம்மனோடு இருக்கிற உப்ப மாயா அம்சம் அதை சொல்லியிருக்கு விவர்த்தோபாதான காரணத்தை பிரிக்கவே முடியாது விவர்த்தோபாதான காரணத்தை பிரிக்கவே முடியாது அதில் கையிற்றுள்ள பாம்பு மாதிரி இப்போ வந்து தங்கத்தில் நகைகளை நம்ம நிறைய பார்க்குறோம் அது மாதிரி தங்கம் எப்படி மாறாமல் இருக்கிறதோ அது மாதிரி இந்த பிரம்மன் மாறாது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி கொஞ்சம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் பாடல் நடத்துறது கஷ்டம் ஆசிரியருக்கு கஷ்டம் மாணவர்களுக்கு என்னென்னா என்னமோ தவறு பாட்டுக்கு எங்கேயோ சொல்லின்ட்டுருக்கா நமக்கு ஒன்றுமே புரியலேன்னு விடுவோம் என்னென்னா அடிப்படை விஷயம் இதெல்லாம் அதனால் ஊர்துவ மூலம் அவாக்சாக யேசோஸ்வத்த சனாதனஹா ஊர்தூலம் சொன்னத்தன் மூலம் இந்த படைப்புக்கு பிரம்மன் மூலமாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கணும் படைப்புக்கு மூலம்னா விவர்த்தோபாதானமாக சுத்த பிரம்மனும் பரிணாமிபாதான காரணமாக மாயா சகித பிரம்மனும் இருக்கிறார் அந்த மாயா இனந்தான் இவ்வளவு பெரிய படைப்பு ஏற்படுகிறது இப்போ அடுத்த மந்திரம் நிமித்த காரணத்தை சொல்ல போகிறது அடுத்த ரெண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரம் ரெண்டுமே பிரம்மத்தினுடைய நிமித்த காரண அம்சத்தை சொல்லப் போகிறது அப்போ பிரம்மத்தில் மூணு அம்சம் இருக்குது நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு இன்னொருத்தரை சொல்லி பார்க்குறேன் பிரம்மத்தில் மூணு அம்சம் இருக்குது மாறாத சுத்த சைதன்ய அம்சம் மாறுகிற மாயா அம்சம் அந்த மாறுகிற மாயா அம்சத்தில் இருக்கிற நிழல் அது வந்து நிமித்த காரணம் ஈஸ்வர அம்சம் ஆக பிரம்மன் மாறாத இப்போ ஈஸ்வரன்னு எடுத்து போவேன் கடவுள் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஒன்று மாறாத சுத்த சைத்தன்ய அம்சம் பிரம்மா அம்சம் பிரம்ம அம்சம் இன்னொன்று மாயா அம்சம் இன்னொன்று மாயா பிரதிபிம்ப சைத்தன்ய அம்சம் மூணு இருக்கு கடவுள் அப்படின்னு போட்டிருங்கோ மாயா பிரதிபிம்பியம் இஸ் ஈக்குவல் டு கடவுள் அவ்வளவுதான் கடவுள்னா என்ன அர்த்தம் பிரம்மம் பிளஸ் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்பியம் கடவுள் கடவுள்னா ஈஸ்வரன் காடுன்னு சொல்லுங்க சொல்லுங்க கிரியேட்டர் சொல்லுங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் அவர்கிட்ட மூணு பார்ட் இருக்கு ஒன்றும் மாறாதது இன்னொன்று மாறுற அம்சம் அறிவு காரணம் நம்மள்டே எடுத்துக்கங்களேன் நம்மள்டே மூணு அம்சம் இருக்குது அதாவது ஐ நான்னு நான் என்னை பற்றி சொல்கிற போது அதில் மூணு அம்சம் இருக்குது ஒன்று கான்ஷியஸ்னஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் நம்பர் ஒன் அதை ஓ சீம்போம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் pure consciousness original consciousness number 1 number 2 body mind complex மனசும் உடம்பும் சேர்ந்தது number 3 mind la reflect ara consciousness idukku peru rc rc na reflected consciousness aa oc rc oc na original consciousness rc na reflected consciousness நம்ம படிக்கிறதுனுடைய கடைசி அம்சம் என்ன தெரியுமா பண்ணுவோம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸையும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டால் என்ன இருக்கும் புத்தினால் அதுக்காக என்ன உடம்பையே தூக்கி அறிய முடியும் புத்தினால் நீக்கி விட்டோம்னா ப்யூர் கான்ஷியஸ்னஸ் மாத்திரம்தான் மிச்சமாக இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணும் எல்லோருடைய ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஒன் அண்ட் தி சேம் அவ்வளோதான் அதை தமிழில் தூய உணர்வுன்னு சொல்கிறோம் தூய உணர்வு சொல்கிறோம் இதை ஏன் இதை வச்சுன்னு தான் பாடம் ஓடும் இல்லாட்டி போச்சு எல்லாம் ஒன்றுமே புரிய தலையும் புரியல வாலும் புரியலன்னா நடுப்புற இருக்கிற மாத்திரம் என்னத்தை புரிய போகிறது தலையும் புரியல வாலும் புரியலன்னா ஆ வாலும் புரியல நடுப்புற மாத்திரம் உடம்பு இருக்குன்னு அது என்ன எங்கே தலை இருக்குப்பா எங்கே வாலு இருக்குது தெரியல எது முதல் எது அடிமுடி காணா பெருமாள்னா பெருமாள் சிவபெருமான் வந்து தலையும் தெரியல ஆதியும் அந்தமும் அற்றவருங்கிறதான் அர்த்தம் அதுக்கு திருவண்ணாமலையில் வந்து சிவபெருமான் இப்படி நிற்கிறாருன்னா சிவபெருமானுடைய திருமுடி எங்கே இருக்குன்னு தெரியல திருவடி எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆதியும் அதனால தான் அங்கே திருவண்ணாமலையில் பாடின பாட்டு தான் ஆதியும் அந்தமும் இல்லை அரும் பெரும் பாடினார் அது சிவபெருமானுடைய ரூபமாக பாடினார் ஆதியும் அந்தவம் இல்லை அரும் பெறும் ஜோதிங்கிறது என்ன தெரியுமோ ப்யூர் கான்சியஸ்னஸ் ப்யூர் சொல்லி வைக்கலாமேன்னா அப்படி சொல்கிறது இல்லை சம்பிரதாயத்தில் அப்படி சொல்லியே பழக்கம் ஆனால் அது புரிய விரிஞ்சிடுவோம் ஏன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் ஃபார்மே பார்த்து பார்த்து பழக்கமானதுனால மனசுக்குள்ளே அந்த ரூபத்தை வச்சு விட்டாங்க லிங்கோத்பவர் அப்படின்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் ஆதியும் அந்தவம் இல்லா அரும் பெறும் ஜோதியை யாம் காண கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விவகாரத்துக்கு வந்து விட்றாரு ஆதியும் வந்தவமில்லை அரும் பெரும் ஜோதினா எப்படி அது புரிஞ்சுக்கிறது அரும் பெரும் ஜோதி ஒரு ஜோதி போட்டால் பரவாயில்ல அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் பெரும் ஜோதி அப்புறம் இன்னொரு அப்ஜெக்டிவ் அரும் ஜோதி அரும் பெரும் ஜோதி அதை அப்படியே எடுத்துனுட்டார் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு எடுத்து விட்டுலாம் திருவாசத்தில் வந்து எடுக்கப்பட்டது தான் அது ஏனா அவருக்கு திருவாசத்தை எப்போ பார்த்தானே வச்சுருப்பாரும்பர் அதை இவர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் அந்த திருவாசகத்தை பண எழுதி குடுமியில் வச்சுருப்பாராம் யார் வள்ளலார் இப்போ நம்ம பார்க்குற வள்ளலார் மொட்டை ஆனால் அவர் குடுமியில் வச்சுருந்தார்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் குடுமியில் வச்சிருப்பாராம் சுருட்டி சிகையில் வச்சு அது ஏன்னால் அதை பற்றி நிறைய விசேஷமாக சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது டோட்டல் லெவல் இண்டிவிஜுவல் லெவல் டோட்டல் லெவலில் இருக்கிற போது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் என்ன சொல்கிறது மாயா ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் தட் இஸ் God, கடவுள் அப்படின்னு அர்த்தம் இப்போ சோல்னு சொல்கிற போது நம்ம நம்மளை பற்றி சொல்கிற போது நம்மகிட்டேயும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது ப்ளஸ் பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் இருக்குது ப்ளஸ் அங்க மாயா சொல்கிற மாதிரி இங்கே அவித்தியா சொல்லுவோம் நான் அவித்தியா சொல்லலை பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுன்னு சொல்லிவிட்டேன் பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவார் சுவாமி தயானி சுவாமிஜி பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர் சென்ஸையும் சேர்த்துப்பார் எப்படி சொன்னாலும் சரி புரிஞ்சால் சரி சரி இந்த மந்திரத்தை படிப்போம் ரெண்டாவது மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது பகவான் லா அண்ட் ஆர்டராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் என்பது பிரபஞ்ச நியத்தி இந்த பிரபஞ்ச நியத்தியை யாரும் வயலேட் பண்ண முடியாது யாராக வயலேட் பண்ணினா குட்டு கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் பார்ப்போம் அதாவது இப்போ நம்ம பாரத தேசத்துக்குன்னு சட்டம் இருக்குது அந்த லா இருந்தால் போருமா அந்த லா லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி வேண்டியிருக்கு ஒரு அமைப்பு வேண்டுருக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு இது தேவைப்படுறது அது சரியாக வரலன்னா எமர்ஜென்சி கொண்டு வேண்டியிருக்கு தேவைப்படுறதா இல்லையா நாட்டில் வந்து ஒரு சட்ட திட்ட சட்டம் ஒழுங்கெல்லாம் கொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ லா அண்ட் ஆர்டர் போயிடுத்து கண்ட்ரி ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க லா அண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணலேன்னு சொன்னால் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இந்த கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நேராக அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க எல்லாம் நம்ம பிரபஞ்சத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த க்ரியேஷனையும் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல நம்ம ஏதாவது வயலேட் பண்ணினா அது வேறு வேறு விதமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மரத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டால் மழை கொடுக்க மாட்டேன் மழையை சரியாக இது பண்ண மாட்டேன் மழையை மரங்களை ஒழுங்காக வைங்கோ மழையை பெய்ய வைக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணினால் எல்லாம் பண்ணினால் பாடி கோஆப்ரேட் பண்ணும் எல்லாம் பண்ணலேன்னு சொன்னால் என்ன பண்ணோம் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணுப்பா கேட்குறது இல்லையா அப்படி நான் சரியாக பண்ணலைன்னா டாக்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார் சொல்லுவார் பண்ணுங்கோ அது பண்ணலைன்னா வழி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் பண்ணி ஆகும் தான் சாப்பிட்டானோ நீங்கள் தான் ஜீர்ணம் பண்ணி ஆகணும் தான் பண்ணி ஆனும் அவர் தான் அவர் அவர் இல்லை ரொம்ப பண்ணலைன்னா ரெண்டு ஆளை வச்சு ஏந்திரி நட மகத்யம் வஜ்ரமுதம் விது அமத்தி எதிதம் ஜகத் சர்வம் प्राणयेजति நிசுதம் மகத் பயம் வஜ்ரமுதியதம் எயே துரமஸ்தே பவந்தி முதல் மந்திரத்தில் என்ன சொன்னார் இந்த படைப்புக்கு மூலமாக பரபிரம்மம் இருக்கிறது ஞாபகம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு சுத்த சைத்தன்யத்தை தான் பிரம்ம பிரம்ம இந்த பிரம்மம் பிரம்மம்னா எல்லோருக்கும் என்னோமாரி பிரம்மையாயிட்றது சங்கராச்சாரியர் தெளிவாக சொல்கிறார் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் சொல்கிறார் பிரம்மங்கிற பதத்தையே உபயோகப்படுத்துறது இல்லை அவர் பிரம்மங்கிற பதத்தை ஆனால் அடுத்த லைனில் உபயோகப்படுத்துவார் முதல்ல சொல்லுவார் என்ன சுவாமிஜி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டால் பேச போகிற விஷயம் பியூர் கான்ஷியஸ்னஸை பற்றி பேச போகிறேன் சுத்த சைத்தன்யத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னே சொல்கிறார் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகங்கிற கிரந்தத்தில் சொல்கிறார் விஷய சுத்த சைதன்யம் ஜீவபிரம்மைக்கிய லக்ஷணம் எத்தைவ திருஷ்யத்தை சர்வ வேதாந்தானாம் சமன்வய விஷய விஷயனா சப்ஜெக்ட் மேட்டர் சுத்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம்னா பியூர் கான்ஷியஸ்னஸ் இது என்னதுன்னா ஜீவ பிரம்மைக்கிய லக்ஷணம் இந்த சோலும் கான்ஷியஸ்னஸும் ஒன்று அப்படி சொல்லணும் இந்த சோல் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸோட ரிஃப்ளக்ஷன் தான் ஆகையினால் நீ வந்து சோலை ரிமூவ் பண்ணு புத்தினால நீக்கிக்கும் ஜீவ பிரம்மைக்கிய லக்ஷணம் சோல் ஈஸ் நத்திங் பட் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஏன் சோல் ஓ சோல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் எல்லாம் ஒன்று ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான் நானா ரூபா பவந்தி மாயையா சரி இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா எதுக்கு எது சொல்கிறோம்னா விதுர் அமர்த் அந்த மந்திரத்தில் சொன்னார் அதாவது இந்த படைப்பு பரம்பொருளை காரணமாக கொண்டிருக்கிறது அந்த பரம்பொருளையே அறிய வேண்டும் அந்த பரம்பொருளை அறிந்துவிட்டால் நமக்கு என்னதுன்னா மரணம் இல்லை மரணம் என்பது உடம்பை சார்ந்தது உடம்பு கண்டிப்பாக சாகத்தான் சாகும் அது சாக வேண்டிய அதோட தர்மம் லா ஆனால் உடம்புனுடைய தர்மம் அது ஆனால் எனக்கு சாவு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கணும் ஐ ஹாவ் பாடி பாடி டைஸ் நான் சாக மாட்டேன் ஏன்னா நான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் எனக்கு ஷாவு கிடையாது என் உடம்புக்கு தான் ஷாவு ஏன் மைண்டுக்கு தான் அது ஒடுங்கி போகும் அது போயிடும் அது வந்து நமக்கு இந்த நாலெட்ஜ் ரொம்ப திருடமாக இருந்ததுன்னா ஞான பலமாக இருந்துன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது சட்டில் பாடியும் ஒடுங்கிடும்னு சொல்லுகிறது அது சாஸ்திரம்தான் பிரமாணம் சூக்மசரீரம் அழிஞ்சு போயிடும் ஸ்தூல சரீரம் அழிகிற போது சூக்மசரீரம் சாதாரணமாக அழியாது சூக்ம சரீரத்துக்கு தான் ரீபர்த் மறுபிறவிங்கிறது சட்டில் பாடிக்கு தான் சட்டில் பாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸுக்கு தான் ஆனால் இந்த கிராசர் லெவலில் இருக்கிற இந்த பாடி செத்து போயிடும் இது மண்ணோட மண்ணாக போயிடும் நெருப்பில் வச்சுருவாங்க ஏதோ போயிடும் ஆஹா அமிர்தாக பவந்தி அதுதான் அர்த்தம் சங்கராச்சாரிய இங்கே ஆரம்பிக்கிற போது என்ன சொல்கிறார் அமிர்தா எத்விஜானாது அமிர்தாக பவந்தி இத்து உச்சத்தை ஜகதா மூலம் ததேவ பிரம்ம அதுதான் பிரம்மை அவர் கொஞ்சம் விஸ்தாரமாக வேறு கோணத்திலலாம் சொல்லிகிட்டு இருக்கார் அதை அத்தனையும் நம்ம இப்போ படிக்க முடியாது அதுக்கு தனியாக நம்ம டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுப்போம் அதை திரும்பவும் சொல்கிறார் அதை வந்து இந்த மந்திரத்தில் எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் இந்த உலகம் அனைத்தும் இந்த கிரியேஷன் முழுவதும் பிராண பிராணே சதி ஏஜதி இதெல்லாம் எதனால் இயங்குகிறது எல்லாம் வந்து ஒர்க் பண்றதே எதனால இயங்குகிறதுனா அந்த பியூர் கான்சியஸ்னஸ் சுத்த சைதன்யம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ண முடிகிறது அசைகிறது அதுதான் ஆதாரமாக இருக்கு ஞாபகம் சிம்பிளா சொன்னால் நிமித்த காரணம் ஈஸ்வரன் இல்லாம கடவுள் இல்லாம அவனன்றி ஓரணுவும் அதே தான் அவனன்றிரணுவும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமை ஆவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மௌனமுடு இருந்தது யார் என்போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் தாய்மான் பாட்டு அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறோம் இல்ல அவனன் எவனன்றி அந்த அவன்கிறது வந்து இந்த சைத்தன்யந்தான் ஆனால் இந்த காண்டெக்டில் நிமித்த காரணம் ஈஸ்வரன் கடவுள் பார்த்துட்டே இருக்கார் சிசிடிவி கேமரா மாதிரி அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கு எல்லாம் ரிஜிஸ்ட்ராய்டே இருக்கு நம்முடைய விற்பி நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை அவர் பார்க்குறாருனா விற்த்தி சாட்சி எண்ணங்கள்லாம் தெரியும் நம்ம எதெல்லாம் வில்ஃபுல்லாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தானாவிற விறத்தியெல்லாம் இருக்கட்டும் நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணி நினைக்கிறோம் எதெல்லாம் பேசுகிறோம் எல்லாம் தெரியும் சர்வசாட்சி ஆக எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் இந்த உலகம் அனைத்தும் பிராணகான இந்த இடத்துல பிராணசப்தத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரனாக எத்தனை அம்சம் இருக்கு ஈஸ்வரன்கிட்ட மறக்கப்படாது ஈஸ்வரனுக்கு மூணு அம்சம் இருக்குது சொல்லிட்டேன் நம்மள்கிட்ட மூணு அம்சம் இருக்கிறத வச்சு புரிய வச்சுருக்கேன் ஞான் வச்சுட்டே மனசுக்குள்ளே அது ஓடிண்டே இருக்கணும் பிராண ஏஜத்தி நிஸ் பிராணே சத்தி நிசிருத்தம் கொண்டது எல்லாம் இயங்குகின்றன ஏஜத்தின்னா அசைகிறதுன்னு அர்த்தம் நிர்கதம் சத்து பிரச்சலதி அதாவது நியமேன பிரச்சலதி எல்லாம் கரெக்டாக நடக்கிறது பீஷாஸ்மாத் வாத்த்பவத்தை காலம்பரை அழகாக கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் நடந்துகிட்டுருக்கு பாருங்க அதெல்லாம் ஒழுங்காக நடக்கிறது சுவாமிஜி ஒழுங்காக இருந்தால் ஆசிரமம் உருப்படியாக நடக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்கிறேன்னு வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு அது எப்படி இருக்கோ தெரியாது எனக்கு தான் சொல்லணும் அப்போ வந்து யார் இருக்காலும் அந்த மேலே பொறுப்பானவர் இருந்தால் அந்த லீடர் இருந்தால் அந்த லீடர் பொறுப்பானவராக இருந்தால் எல்லோரும் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் எனி இன்ஸ்டியூஷன் ஹெட்டு சரியாக இருந்தால் இன்ஸ்டியூஷன் ப்ராப்பராக ரன் பண்ண முடியும் ஹெட்டு சரியாக இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது பயந்து தான் ஹெட்டுக்கு கட்டுப்பட்டு தான் ஹெட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டு தான் இன்ஸ்டிடியூஷன் நடக்கும் இது மேக்ரோ லெவலா மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் பாருங்க இவ்வளவு பெரிய சிருஷ்டி காஸ்மிக் இதெல்லாம் எப்படி நடக்கிறது இதுதான் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்கணும் இப்போ இந்த பாடியே பார்த்து இந்த உடம்புல எல்லாம் எவ்வளோ அழகாக வேலை நடக்கிறது எல்லாம் எதை முன்னிட்டு கொண்டு இதெல்லாம் நடக்கிறது மூழ ஃபங்க்ஷன் பண்ணுறது ஹார்ட் கிட்னி எல்லாம் வந்து வேலை பண்ணுறது எப்படி பண்ணுறது எதுனால வேலை பண்ணிட்டு இருக்கு அடிச்சுட்டே இருக்கேன் இதை தியானம் பண்ணாலே பெரிய வேலை இதுக்குள்ள எத்தனை வேலை நடக்கிறது இல்லாட்டி நான் இப்போ பேச முடியுமா முதுகு வலிக்கும் அங்கே வலிக்கும் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கணும் வென் ஷூ ஃபிட்ஸ் ஷூ இஸ் ஃபர்காட்டன்னு மாதிரி பாடி ஃபிட்ஸ் பாடி இஸ் ஃபர்காட்டன் எல்லாம் மறந்துவிடுறது அப்போ நம்ம பாட்டு காரியம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம வந்து என்னது டேக் இட் ஃபார் கிராண்டட் அது இருக்கிறத கவனிக்கிறதே இல்லை அது ஒன்று நம்மளை பார்த்துன்னு இருக்குது ஏதோ ஒரு சக்தி இருக்கப்பா அது சூப்பர் பவர் இருக்குது அந்த சூப்பர் பவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது அது ஒரு லா வச்சுன் இருக்கு இன்னைக்கு தப்பு பண்ணுற போது நோட் பண்ணிக்கும் உடனே தண்டனை கொடுக்காது அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து இல்லாட்டி அடுத்த ஜென்மாவலியாவது அதை வேலை பண்ண வைக்கும் அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கப்பா அப்படின்னு இருக்கணுமே மனசுக்குள்ளே அந்த இருக்கணுமே நல்லது பண்ணினால் அது நிறைய நமக்கு நல்லது செஞ்சு கொடுக்கும் தப்பு பண்ணினா நமக்கு தண்டனை அது கொடுத்துடும் காட் ஃபியர்னு சொல்கிறாங்க இல்லையா எங்கேயாவது காட் லவ்னு சொல்லி கேட்டதே இல்லை கடவுள் மேலே பிரியம்னா காட் லவ்ங்கிற வார்த்தையே சொல்கிறது இல்லை காட் ஃபியருங்கிறான் கடவுளுக்கு பயப்படணான்னா கடவுளுக்கு பயப்படுறான்னா என்னென்ன இந்த தர்ம நீதி நியாயத்துக்கு பயப்படுறது அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது பாருங்க ஜெகத் சர்வம் நம்ம பார்க்குற இத்தனை பிரபஞ்சமும் அந்த பரம்பொருள் இறைவனால்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவ்வுலகம் இறை ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவ்வளோதான் அது கண்ணுக்கு தெரியாது மனசுக்கும் புரியாது எண்ணுதற்கு எட்டார் எழிலார் இல்லாட்டி நமக்கு ஏன் இந்த சிருஷ்டி இந்த அவஸ்தை இந்த சுகம் துக்கம் ஒன்றும் புரியலையே அடுத்தது மகத் பயம் அதுக்கு சொல்கிறார் மகத் பயம் அது வந்து மகத் பயம்னா என்ன பெருமச்சம் பெருமச்சம் வஜ்ரமுத்தம் அதாவது போலீஸ்காரன் வந்து இப்போ இங்கே பரவாயில்ல அரபு நாட்டிலெலாம் பார்க்கணும் நம்ம ஊர்லெலாம் பரவாயில்ல போலீஸ்கிட்ட ஏதாவது கொடுத்து தப்பிச்சுக்கலாம் அரபு நாட்டிலெலாம் பண்ண முடியுமா அடி கிடைக்கும் நம்ம இங்கிருந்து போய் ஏர்போர்ட்டில் இறங்கிற போதே விநாயகரை படம் பார்த்தா அப்படியே நம்ம கண் முன்னாடி கேட்டு தூக்கி போட்டுருவான் எங்கள் அல்லா ஒத்துக்க மாட்டார் போட்டுவிடுவோம் அவங்க ஊர் அப்படி அவங்க அது மாத்திரம் இல்லை அவங்க வந்து அங்கே எல்லாம் அப்படி தான் எதா அடி சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க அது என்னென்னா ஷவுக்கடி தான் தப்பு பண்ணால் அடி கிடைக்கும் ஒழுங்காக இருந்தால் நல்லவனுக்கு நல்ல ஊருன்னா சிங்கப்பூர் நல்லவனுக்கு நல்ல ஊர் தப்பு பண்ணால் அடி கிடைக்கும் தண்டனை உடனே வந்துடும் அதனால் மகத் பயங்கிறார் கடவுள் வந்து ம அதாவது பெரும் அச்சத்தை உண்டு பண்ணுகிறார் அது விஷ்ணு சாஸ்திர ஒரு நாமாக இருக்குது பயக்கிருத் பயநாசனஹா பயக்கிருத்னா என்ன அர்த்தம் அச்சத்தை உண்டு பண்ணுபவர் பயநாசனஹானா அச்சத்தை போக்குபவர் அதாவது நீ ஒழுங்காக இருந்தியான தைரியமாக வாழலாம் தப்பு பண்ணியானா உனக்கு உன்னை பயத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சுடுவேன் அப்புறம் உன்னால் தாங்கிக்க முடியாது ஓ மனசே உன்னை கொன்னுடும் அப்படி வச்சுருக்காரு மகத் பயம் வஜ்ரம் வஜ்ரம்னா என்ன ஆயுதம் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இப்போது தடியை வச்சுன்னு ஏன் துப்பாக்கி தடி எதுக்கு வச்சு நிற்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உள்ளே அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது பெரிய பிரைம் மினிஸ்டர் இதுக்குள்ளே போயிட முடியுமா வாசலில் துப்பாக்கி வச்சு நிற்கிறா நிறைய ஏகப்பட்ட ஆள்னா இருக்குது எதுக்குன்னா தண்டனை கிடைக்கும் பயம் தான் அதனால் யாராவது என்ட்ரி என்ட்ரி பண்ண முடியாது பயம் இருக்கும் மாதிரி கடவுள் இந்த இடத்துல பயம்னால் என்ன கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கார் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் அவரே அதுக்குள்ளே உட்பட்டவர் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்னு அர்த்தம் அதான் நிமித்த காரணம் ஏன்னா அதாவது நம்ம பண்ணுற நம்முடைய செயல்கள்லாம் தானாகவே ஒன்றும் செஞ்சுவிடாது அதை பார்க்குறதுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆக கடவுளை இப்படி தெரிஞ்சுக்கணுமா கடவுளை நிமித்த காரணமாக தெரிந்து கொண்டு இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு இதை புத்திபூர்வமாக தெரிஞ்சு புண்ணிய பாபத்துக்கு தகுந்த சுகதுக்கத்தை கொடுக்குறார் அப்படின்னு புரிஞ்சுருக்கிறவன் அமிர்தாஸ்தே பவந்தி அந்த பிரம்மன் தான் ஈஸ்வரனாக இருந்து இப்படி படி தெரிஞ்சுக்கணும் அந்த பரபிரம்மன் தான் ப்யூர் கான்சியஸ்னஸ் தான் இந்த காடாக இருந்து இந்த உலகத்தினுடைய லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறார் கிரியேட் பண்ணால் போருமா க்ரியேட் பண்ணதை மெயின்டைன் பண்ணணுமே கிரியேட்டர்னா போகிறாரு கடவுளை மெயின்டெனர் மெயின்டெயின் பண்ணுறார் இந்த பிரபஞ்சத்தை மெயின்டைன் பண்ணுறது அதான் பண்ணுறார் எப்படி நான் லா அண்ட் ஆர்டரை வச்சுன்னு பண்ணுறார் பகுவான்னா இங்கே அரசன் அன்று கொள்வான் இங்கே அன்று கொல்வானே தகராறுல இருக்குது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொல்லும் நல்லது பண்ணினால் நின்று அருளும் தப்பு பண்ணினா நின்று கொல்லும் மெதுவாக தான் பண்ணும் உடனே பண்ணாது அதனால்தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு வராது இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணிவிடுறான் பண்ணிவிட்டு பின்னாடி அவஸ்தைப்படுறான் ஆக யஹா ஏதத்து விதுகு தே அமிர்தாக பவந்தி யார் இந்த உண்மையை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களை மரணமற்றவர்களாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள் உடல் மரணத்துக்குரியது மனம் மாற்றத்திற்குரியது தூய உணர்வு மாறாதது அழியாதது என்று புரிந்து கொள்கிறார்கள் தங்களே அதுவாக நினச்சிக்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நான் குண்டாக இருக்கேன் அப்படிங்கிற போது நான் எதை சொல்கிறேன் உண்டாக இருக்கேங்கிற போது உடம்ப நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா எதை சொல்கிறேன் உடம்பையாக சொல்கிறேன் மனசை சொல்கிறேன் எனக்கு சுவாமிஜியோடய கிளாஸ் ஒன்று கூட புரியலை அப்படிங்கிறேன் அப்போ நான் எதில் இருக்கேன் அதுவாக புரியறதா புத்தியில் இருக்கேன் அப்படின்னு புத்தியில் இருக்க எனக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற போது எதில் இருக்கேன் ஆ பரவாயில்லையே சொல்லி ஆத்மா உணர்வாக நான் எதில் இருக்கேன் இல்லை உணர்வாக நான் இருக்கிறேன் நான் குண்டாக இருக்கிறேன்கிற உடலாக நான் இருக்கிறேன் நான் செகப்பாக இருக்கிறேன்கிற உடலாக இருக்கிறேன் நான் ஆணாக இருக்கிறேன் உடலாக இருக்கிறேன் நான் மனிதனாக இருக்கிறேன் உடலாக இருக்கிறேன் நான் சன்னியாசியாக இருக்கிறேன்கிற போது கொஞ்சம் சன்னியாசிங்கிறது உடம்பை குறிக்கிறதா மனசை குறிக்கிறதான்னா மனசை தான் குறிக்கிறது பட்டற்ற தன்மையை குறிக்கிறது சன்னியாசியாக இருக்கிறன்னா காவியை குறிக்கிறது இல்லை நான் சன்னியாசியாக இருக்கிறேன்னா அது குணத்தை குறிக்கிறது அகம் சன்னியாசி அஸ்மி அப்படின்னா ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் மொட்டையடித்து காவியை போட்டுனு விட்டார் அப்படின்னா மந்திரத்தை எல்லாம் சொல்லி மொட்டையடிச்சு காவியை போட்டுட்டு அது வேஷம் இந்த வேஷந்தான் சன்னியாசி வேஷம் வேறு சந்யாசி குணம் வேறு சந்நியாசி வேஷம் வந்து சந்யாசி குணத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் எந்தாய் பராபரமே சரி அடுத்த மந்திரமும் இதான் சொல்லுகிறது படிக்கலாம் பயாத சியாக பயாத்தபதி சூரிய பயாதேந்திரஸ் வாயுஷ்ச்ச மிருத்யர்வதி பஞ்சம பயாதிஸ்தபதித்தபதி சூரியந்திராயுஷ் மிருத்தியுர்தி பஞ்சம முதல் மந்திரத்தில் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படி படித்தோம் சர்வ பிரி ஹேது பூதம் பிரம்ம நம்முடைய இயக்கங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது மெய்பொருள் பரம்பொருள் அது தான் இயங்காது மற்றவைகளுடைய இயக்கத்துக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கு இந்த வெளிச்சம் ஒன்னும் வேலை பண்றதில்லை வெளிச்சத்தில் நம்ம தான் புத்தகத்தை படிக்கிறோம் விவகாரம் எல்லாம் பண்றோம் ஆனால் வெளிச்சம் இல்லாமல் விவகாரம் பண்ண முடியாது விவகாரத்தினுடைய நல்லது கெட்டது எதுவும் வெளிச்சத்தை பாதிக்காது இங்க நல்ல காரியமும் நடக்கலாம் வேற தர்மத்துக்கு மீறின காரியமும் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ தர்மமான காரியமும் நடக்கலாம் தர்மத்தை மீறின காரியமும் நடக்கலாம்னு வச்சுக்கோ எல்லாத்துக்கும் லைட்டு சாட்சியே தவிர தான் இருக்கு ஆனால் லைட் இல்லாமல் காரியம் பண்ண முடியாது வெளிச்சம் இல்லாமல் செயல்பட முடியாது செயல் புரிவது எதுவும் செயலின் தன்மைகள் எதுவும் வெளிச்சத்தை பாதிக்காது அதை போல இறைவன் கடவுள் கடவுள் இல்லாமல் நாம் செயல்பட முடியாது நமது செயல்கள் எதுவும் கடவுளை பாதிக்காது அதுதான் அதை தான் இங்க சொல்றாரு பயாத சியாகிஸ்தபதி அக்னிங்கிற அக்னியை வந்து நம்ம நெருப்புன்னு சொல்றோம் அதை சாஸ்திரத்தில் அதை ஒரு கான்சியஸ் தெய்வமா ஒரு காடா கற்பனை பண்ணியிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அக்னி தேவதா அப்புறம் சூரிய தேவதா சந்திர தேவதா வாயு தேவதா இந்த தேவதைகள்னா பகவானுடைய ஆஜைக்கு கட்டுப்பட்டு எல்லாம் வேலை செய்யும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் சொன்னேன் இல்லையா அதே தான் இது காஸ்மிக் லெவலில் சொல்கிறார் அக்னியானது பயாத்து தப்பத்தி பயம்னா என்ன பகவானுக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துல பயம்னா ஃபியருங்கிற அர்த்தம் இல்லை கட்டுப்பட்டு கட்டுப்படுற போது என்னென்ன அவர் இருந்தால் நம்ம ஊரில் தான் சிக்னலும் போலீஸும் இருக்குது அது சொல்லிட்டு தாங்க சிக்னலில் வந்து இப்போ இங்கெல்லாம் வந்து ஜப்பான்லாம் போலீஸ்லாம் கிடையாது ஏன்னா ஜனங்களுக்கே அது என்ன செல்ஃபாக தாங்களே சட்டத்தை முறையாக கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஆனால் பெரும்பாலும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயுமே வந்து அவங்கவங்களா ரொட்டினாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண விரும்புகிறது ஆசனமும் இருக்குது சான்ஸ் எல்லாம் நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் அவங்கவுங்களா பண்ணினா தான் உண்டு எல்லாத்தையும் போய் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அத்தனை பேரும் காலமுறை எழுந்து தான் ஆகணும்னு நான் சொன்னேன்னு வச்சோங்கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு பரவாயில்ல அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ என்ன சிரமங்கள் இருக்கோ தெரியாது நம்ம விட்டுறோம் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆனால் சில இடங்களில் ஃபோர்ஸ் பண்ணித்தான் ஆகணும் இந்த பிரபஞ்சது வந்து சூரியன் சூரியன் வந்து கரெக்டாக உதிக்கிறதுன்னு உதிக்கலைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு செகண்ட் போருமே எல்லாம் கட்டுப்படும் அது எல்லாம் கட்டுப்படுறதுங்கிற சூரிய வேதத்தில் இன்னொரு மந்திரம் இருக்குது சத்தியம் பரம்பரகும் சத்தியகும் சத்தியே நனசுவர்கால் லோகாச்சியவந்தே கதாச்சன சதாகும் ஹி அதில் சத்தியம் பிராபத்தோஹி சு பணேஜ் பிரஜாதிம் பித்தரமுகிம் பகவந்த பரமம் வதந்தீதி தஸ்ம பிரோ வாச சத்தியவாதி சத்தியேனாதிச்சத்தை திவி சத்யம் வாச பிரதிஷ்டே பிரதித்த சத்தியம் பரமம் வதந்தீ இப்போ பயத் நாளை சொல்றது இங்கே அங்க சத்யத்னாலேன்னு சொல்றது சத்யம் நசிஸ்ட்ஸ் pure existence the pure existence vera existence vera <laughs> ipa ornament gredha vande existence gold gredha pure existence ornament ku real substance undo ornament gredha vande andha verum word ornament alla neenga vechinde gold engitta kudutrunga na enna one ve seriyana samia irupana ornament alla neenga edutrunga ellara ornament alla kaiya vechinde என்கிட்ட கோல்டெல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்கோ அப்படின்னு நான் மாற்றி சொல்ல மாட்டேன் நீங்கள் அது ஈஸியாக பண்ணிவிடுங்க இந்தாங்க ஆர்னமெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கோல்டு மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது அது மாதிரி அந்த சத்தியம் அந்த சத்தியம் இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் பண்ணாது சத்தியேனா வாஜுராவா தீ சத்தியத்தினால்தான் காத்து வீசர் தான் சத்தியனா தித்யோரோ சத்து சத்தியத்தினால்தான் சூரியன் பிரகாஷிக்கிறான் திவி சத்யம் வாஜ்பிரதிஷ்டா சத்தியத்தை பேசுகிறவனுக்கு தான் வாழ்க்கையில் சாந்தி இருக்கான் உண்மையான சாந்தி இருக்கான் திவி சத்யம் வாஜப் பிரதிஷ்டா சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாக சத்தியம் பரமம் வதந்தி எனவே சத்தியத்தை உயர்ந்ததாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் மாதிரி இங்கே பயம்னு சொல்லியிருக்கு பயம்னா இங்கே ஒரு மெயின்டைனர் இருக்கார் ஒருத்தர் பார்த்துக்கிண்டே இருக்கார் காவல்காரர்கள் சூப்பர்வைசர் இருக்கார் அப்படியே திருமூலர் சொல்றார் கண்காணிங்கிறார் திருமந்திரத்தில் கண்காணிக்கு கண்காணி கண்காணி கண்காணிச்சு அக்னி பகவான் பயத்தினால எரிக்கிறார் அக்னி பகவான் பகவான் கிட்ட இருக்கிற பயத்தினால தான் எரிக்கிறார் கதை மித்தாலஜி மாதிரி இருக்கும் ஆனால் விஷயம் என்னன்னா அந்த பகவான் வந்து சத்ரூபமாக இருக்காருங்கிறோம் சத்தியங்கிறதுக்கு பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அது இல்லாமல் இருப்பு இல்லாமல் இருப்பது இயங்காது புரியுறதா பாருங்க இருப்பு இல்லாமல் இருப்பது இயங்காது இல்லாமல் நேம் அண்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் நேம் அண்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது சத்தா இல்லாமல் நாம ரூப விவகாரம் கிடையாது சம்ஸ்கிருத பாஷை இது சத்தா இல்லாமல் நாம ரூப விவகாரம் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் நேம் அண்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷன் கிடையாது அந்த எக்ஸிஸ்டன்ஸை தான் கடவுளுங்கிறோம் பியூர் எக்சிஸ்டன்ஸுங்கிறோம் நீங்கள் நேம் அண்ட் ஃபார்மை ரிமூவ் பண்ணி பியூர் எக்சிஸ்டன்ஸை திங்க் பண்ண முடியுமா இப்போ என்னென்னா வந்து காற்று இருக்கிறது காற்றுன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு அது ஒரு ஐடியா கிடைக்கிறது காற்று இருக்குது அப்படிங்குறோம் காற்று இருக்குது ஸ்பேஸ் இருக்கு டேபிள் இருக்குது மைக்கு இருக்குது நான் இருக்கேன் நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லாத்துலேயும் அந்த இருக்கு இஸ்னஸ்ங்கிறோம் இல்லையா அந்த இருப்பு அதைத்தான் வந்து அது நேம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் அந்த இஸ்னஸ்ஸை நீங்கள் பாருங்க பார்ப்போம் ட்ரை பண்ணுங்க முடியாது ஆனால் புரிஞ்சுக்க முடியும் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா அது நம்ம நேச்சரான் நம்முடைய ஸ்வரூபம் அதனால தான் நாசத்தோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்யத்தே சதா சரி ஆக இந்த இருக்கிறதுங்கிறது மாறாமல் இருக்கு இருப்பதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ மரம் இருக்கிறது வேப்ப மரம் இருக்கிறது புளிய மரம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த இருக்கிறது எல்லாத்துலையும் மாறாமல் இருக்கு ஆனால் அந்த நேம் அண்ட் ஃபார்ம் மாறுறது அந்த இஸ்னஸ் தான் நம்ம வந்து போக்கஸ் பண்றோம் அதுக்கு தான் சத்தான்னு பேர் இருப்புன்னு பேர் தமிழ் அதுக்கு பேர் சம்ஸ்கிருத்திலேயே இன்னொரு பேர் சத்தியம் சத்தியம்னு பேர் இங்கே பயம்ங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அக்னி பயாத்து தபதி பயத்தினால தான் இது இது பண்ணுறது கட்டுப்பட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நெருப்பு எரிகிறது கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த வார்த்தை எப்படி இருக்குது ஆனால் நீங்கள் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஃபிலாசபியை புரிஞ்சுக்கணும் பயத்தினால தான் சூரியன் பிரகாசிக்கிறான் அப்புறம் இந்திரனும் வாயுவும் இந்திரன்னா மழை பகவானுக்கு கட்டுப்பட்டுத்தான் இந்திரன் மழையை பொழிகிறான் இந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணுற வாயு அதுக்கு அங்கே அங்கே கிரியாபதம் இல்லை வெர்பே இல்லை மந்திரத்தில் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் பயாத்து இந்திரா ஸ்வகாரியம் கரோதி மழையை பொழிகிறான் வருஷத்தி அப்படி போட்டுருங்க பயாத்து இந்திரஹா வருஷத்தி பயாத்து வாயு வாத்தி பயத்தினால தான் வாயு பண்ணுறோம் இந்த இடத்துல பயம்னா ஜாக்கிரதையாக பண்ணுவோம் பயந்து பயந்து நடுங்கின்னு பண்ணுறான் இல்லை கட்டுப்பட்டு கடவுளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அன்போடு கட்டுப்பட்டுன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் சுயமாக செய்கிறதுங்கிறது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அதுக்காக இங்கே காஸ்மிக் லெவலில் எடுத்துன்னு அவர் நம்ம சாதாரண நிலையிலையும் அதை எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை விட கடைசியாக ஒன்று சொல்கிறார் யம தர்மராஜா நானும் அதுக்கு பயந்து தான் ஓடுறேங்கிறார் யமன் அதுக்கு பயந்து ஓடி ஓடி தான் ஒரு ஒரு உடம்புலேருந்து உயிரை பிரிச்சின்னு வந்துன்னு இருக்கேன் மிருத்யுர்தாவத்தி பஞ்சமஹா இப்போ பாருங்க அக்னி சூரியகா இந்திரஹா வாயு நாலு அஞ்சாவது ஆடு ஆறு மிருத்யம் மிருத்யகங்கிற யார் இவர் தான் யார் டீச்சரோ அவரே தான் யமதர்மராஜா தானே பாடம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார் ஆக யம என்ன சொல்கிறாருன்னா நானும் அதுக்கு பயந்து தான்ப்பா ஓடி ஓடி போய் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டே இருக்கேன் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட டிமாண்ட் எனக்கு எல்லா இடத்துலையும் நான் ஆளை வச்சிருக்கேன் பல ரூபங்களில் வச்சுருக்கேன் ஆகையினால வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துட்டே இருக்கேன் மிருத்யு தாவத்தி ஓடுறாராம் இப்போ பாருங்கள் மற்ற இடத்துலையாவது என்ன சொல்கிறதுக்கு அவங்கவுங்க வேலை பண்ணுறாங்க யம ஓடி ஓடி ஓடி ஓடி இது பண்ணிக்கிறான் அதனால தான் இப்போது எங்கே யமன் வரமாட்டான் எங்கே யமன் வரமாட்டான்னா இப்போ மார்க்கண்டையன் கதை இருக்குது மார்க்கண்டையன் கதையில் என்ன அவனுக்கு குறிப்பிட்ட வயசான உடனே அவன் வந்து யம வந்த உடனே அவன் என்ன பண்ணான்னா சிவபெருமானுடைய லிங்கத்தை போய் கட்டி இது புராண கதை ஆனால் உண்மை என்னன்னா நீ எப்போ இறைவனோட உன்னை ஒன்றுபடுத்திக்கிறியோ அப்போ உனக்கு மரணம் வராது மரணம்னா என்ன உடம்புக்கு மரணம் வரும் உனக்கு மரணம் இல்லைங்கிறது நீ புரிஞ்சுப்பே எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை உடம்புக்கு தான் டெத் அண்டு பர்த் எனக்கு பர்தும் கிடையாது டெத்தும் கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது சிவனை போய் நிஜமாவே கட்டி பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம் ஜீவசிவியம் ஜவேவி சதா ஜீவ விக்கியனோ அ ஆத்மச்சேத்தர அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது ஜீவைய சதா சிவய சதா ஜீவ விக்கியம் அனோஸ் ச ஆத்மோ நேத்தர அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஜீவந்தான் சிவன் சிவந்தான் ஜீவன் ரெண்டு பேருக்கும் வேற்றுமை இல்லைன்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் ஆத்மாவை சரியாக புரிஞ்சுன்னு இருக்கான் மற்றவன் புரிஞ்சுக்கல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஜென்மா உண்டுங்கிறது இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் கடவுள் வேறு உயிர் வேறு என்று கருதுபவனுக்கு மறுபிறப்பு உண்டு கடவுளும் உயிரும் உண்மையில் ஒன்று என்பவனுக்கு இங்கேயே இப்பொழுது பிறப்பு வெற்றி அடையப்படுகிறது பிறப்பை வென்று விடுகிறான் பிறப்பு இறப்புக்கு அவன் ஆட்படுவதில்லை அப்படி நினச்சிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நான் சத்து போயிடுவேன் கவலைப்பட மாட்டான் நான் சத்த உடம்பு என்னைக்கு சத்து தான் போகணும் என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீருங்கிறார் தாய் மாணவர் இதைப்போய் எனக்கு இப்போ மெய் மெய்ன்னு உட்காந்துட்டு இருக்கேன் ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ அதனால் யமதர்மராஜா வர்றவோ சந்தோஷமாக வாங்கோ அப்படின்னு காஃபியை கொடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போக வேண்டாமோ அவர் வரும்போது அவர் வரும்போதே வரும் அயுஜோம் வரப்பா வராப்பான் வராப்பான்னா பயந்துண்டு இருந்தான் எப்படி இருந்தாலும் வருத்தான் போகல அதனால் வந்து அவரே வந்து அவரும் சிவபக்தந்தானே யமதர்மராஜாவும் சிவபக்தந்தானே கிருதஸ்தவம் எப்படேத் சிவசன்னிதௌ தசிய மிருத்யுபயம் நவேத் பூர்ணமாயுர் அரோகதாம் அகிலார்த்த சம்பதமா तस्य மருத்தியுதமு சூனுஸிவேத் திருத்துபயுரோகாசம்பிரேரேவ் துமத்னேரா அணைகூட சொன்னோ மருத்துுமூனுகிவ் படேத் எத்த குற்ற தசிய மிருத்யுபயம் நவேத் அப்படின்னு அர்த்தம் ஆஹா சரி இதை தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனை என்ன எங்கே தெரிஞ்சுக்கிறது இந்த ஆத்ம ஜானத்தை இந்த பிரம்ம ஜானத்தை எங்கே பெறுவது அதற்கு அடுத்த மந்திரம் பதில் சொல்லுகிறது நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனா பவத்து சகனௌன்து சஹ வீரியங் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி அய்யனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனேஉபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாட்சிகி